வணக்கம் நற்றினை இணையதள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் நெஞ்சார்த்த வணக்கம் சாகித்ய அகாடமியும் கோவை நிர்மலா மகளிர் கல்லூரியின் தமிழ் துறையும் இணைந்து நடத்திய கருத்தரங்கில் கலந்து கொண்டு இரண்டாம் அமர்வுக்கு தலைமையேற்று சூரியகாந்தன் வழங்கிய கட்டுரையின் உரை வடிவம் இதோ எனது நாவல்களில் கொங்கு செம்மண் ஆம் எனது நாவல்களில் கொங்கு செம்மண் இதுதான் எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு எனது நாவல்களில் பரவியிருக்கும் செம்மண் கொங்கு செம்மண் இந்த செம்மண் எனது அம்மன் பூவோட்டிலிருந்து முள் மலர் வேலி நாவல் வரையிலும் உள்ளது உழைக்கும் மக்களின் குறிப்பாக வேளாண் குடி மக்களின் வியர்வை துளிகளினாலும் இரத்த துளிகளினாலும் எண்ணற்ற தியாகிகளின் கண்ணீர் துளிகளினாலும் இந்த கொங்கு மண் செம்மண்ணாக வண்ணம் பெற்றதோ என்றுதான் எண்ணத் தோன்றுகிறது இந்த கொங்கு மண்டலத்தின் பேரூர் வட்டத்தில் உள்ள ராமச்செட்டிப்பாளையம் எனும் சிறிய கிராமமே எனது பிறப்புக்கும் வளர்ப்புக்கும் இன்று வரையிலுமான வாழ்வுக்கும் உரிய இடமாக அமைந்ததால் கவிதை சிறுகதை நாவல் கட்டுரை என எனது படைப்புக்கள் அனைத்திலுமே அது இரண்டறக் கலந்து செம்புலப்பயல் நீர் போல இந்த அன்புடை நெஞ்சத்திலே தான் கலந்து விட்டது பாரம்பரியமாக தொடர்ந்து வந்த விவசாய தொழில் எனது பெற்றோர்களின் காலத்திலும் குடும்பத் தொழிலாக அமைந்திருந்தது உற்றார் உறவினர்கள் உள்ளூர் மக்கள் சுற்றுப்புறத்தார் என பெரும்பான்மையோர் விவசாயிகளாகவே இருந்தனர் ஊரை அடுத்திருக்கும் காடுகள் மலைகளின் அடிவாரம் வரையிலும் பறந்து விரிந்து கிடந்தன ஏழை எளியோரின் வாழ்க்கையின் ஜீவிதம் அங்கேதான் படிந்திருந்தது செம்பாட்டு உழவு போட்டு மண்ணை நன்கு கிளறிவிட்டு பக்குவப்படுத்துவதற்கான ஆயத்தமாக உழவர்கள் செய்திருக்கும் அந்த பணியில் அந்த மானாவாரி நிலங்கள் சிவப்பு பதாகை விரித்து என்னை வரவேற்பதை போன்ற பெருமிதம் இள வயதிலேயே என்னை சிலிர்க்க வைத்தது மழை புலிந்த தருணங்களில் அந்த பூமியின் புல்லரிப்பு என்னை புலகாங்கிதப்பட செய்தது அதன் விளைவாக பூத்தவைகள்தான் எனது கவிதைகள் கணல் மணக்கும் பூக்களாக விளங்கின அவையே சிவப்பு நிலாவாக இலக்கிய வானத்தில் தனது முத்திரையை பாங்குற பதித்தன விண்ணின் மோகமும் மண்ணின் தாகமும் ஒன்றாகி முத்தமிட்டு கொள்ளும் இடங்களாக வியாபித்திருக்கும் தொடர் மலைகள் கிழக்கே மதுக்கரை கரட்டிலிருந்து தொடங்கி மேற்கு நோக்கி சென்று மேற்கு தொடர்ச்சி மலைகளுடன் இணைந்து கொள்ளும் பேரழகு எனது எழுத்துக்களுக்கான உயரத்தையும் உயிர்ப்பையும் இயற்கையின் உந்துதல்களை போல் தந்தன பச்சை பசும் காடுகளும் அவைகளை விளைவித்து அவற்றிலேயே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கும் எளிய விவசாயிகள் சொற்ப நிலங்களுக்கே உரியவர்கள் என எங்கு பார்த்தாலும் உழைப்போரின் விவசாய தொழில் சார்ந்த வாழ்க்கையாக எனக்கு தரிசனம் கொடுத்தன அவர்களோடே கலந்து வளர்ந்ததால் அந்த மக்களின் வாழ்க்கையானது எனது சிறுகதைகளில் கல்வெட்டுக்களை போல் பதிவுகளாயின பொழுது விடிவதற்கு முன்பே பாடுபடத் துவங்கி இருட்டிய பிற்பாடும் ஓயாமல் உழைத்து கொண்டேயிருந்த அந்த பாட்டாளிகளே எனது பத்துக்கும் மேற்பட்ட நாவல்களில் கதாபாத்திரங்கள் ஆகி அவர்களின் வாழ்வியலே எனது நாவல்களின் மையங்களாகவும் அமைந்தன அம்மன் பூவோடு நாவலில் ஒரு பச்சை புழு செங்குளவியாக பரிணாம வளர்ச்சி பெறுவதை உளவியல் அடிப்படையில் பொம்மன் எனும் கதாபாத்திரத்தை செம்மண்ணில் குளைத்தெடுத்து நிலை நிறுத்தினேன் மானாவாரி மனிதர்களில் வானத்து மழையை நம்பி தமது உயிரை பணயம் வைத்து வாழ்ந்து காட்டுவோம் எனும் வைராகியம் நிரம்பிய மகத்தான மனிதர்களை செம்மண்ணின் குணத்தோடு வரைந்து காட்டினேன் கிழக்கு சேமையிலிருந்து பஞ்சம் பிழைக்க மேற்கு சேமைக்கு வந்தோம் இங்கிருந்து வடக்கு சேமைக்கு போய் கொட்டிய உழைப்பும் பட்ட பாடுகளும் கொஞ்சமல்ல அப்படியெனில் நமக்கு பூர்வீகம் எது எந்த பூமி நமக்கு சொந்தம் என அறைகோவலாக அந்த பாட்டாளிகள் முரசரைந்த விதத்தை பூர்வீக பூமியாக படைத்தேன்